நமது பாவங்களையும் நோய்களையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்த ஆண்டுமுறாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இன்னலில் இறையருள் கிரேஸ் இன் கிரீப் வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாக நான் புத்தியின அல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாத படிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்தவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பதின் முதல் பகுதி என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் நிறைவாய் வெளிப்படும் My grace is sufficient for you for my power is made perfect in your weakness கடவுள் சுகமளிப்பவர் ஏகோவா ரஃபா அதாவது சுகமளிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று யாத்திரையாக 15 இருபத்தி வாசிக்கிறோம் அவர் மாறவில்லை அவரது வல்லமையும் குறையவில்லை தமது குமாரனது மண்ணுலக பணிக்காலத்தில் கடவுளின் குணமாக்கும் வல்லமை நிகரற்ற வகையில் வெளிப்பட்டது எல்லாவித நோயாளிகளையும் இயேசு சுகம சுகமாக்கினார் அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றனர் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் சிலுவையில் நமது பாவங்களையும் ரோகங்களையும் அவர் சுமந்தார் என்று நான்கு ஐந்திலும் மத்தே எட்டு பதினாறு நாம் வாசிக்கிறோம் அவரது இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம் அவரது தளம்புகளால் குணமடைகிறோம் தொடர்ந்து இன்றும் செயலாற்றும்படி ஆவியானவர் திருச்சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார் அந்த பட்டியலை ஒன்று குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பது இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் நமது உடல் ஒரு நாள் இறக்க வேண்டியதை தவிர்க்க முடியாது எனவேதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படியானால் அந்த சத்துரு இன்னும் பரிகரிக்கப்படவில்லை நாம் இறப்பிற்கு தப்பவே முடியாது இனி வேதனையோ துக்கமோ இல்லை என்று சொல்லப்படும் பொன்னாள் வரும் மனிதருக்கு நேரிடும் நோய்களால் நாம் பாதிக்கப்படலாம் விசுவாசியோருவன் வியாதிப்படும் பொழுது அவன் ஜபிக்க வேண்டும் திருச்சபையின் தலைவர்களை வரவழைத்து விசுவாச ஜபம் ஏறெடுக்க செய்ய வேண்டும் பாவம் ஏதும் உண்டோ என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும் பொதுவாக அவன் சுகம் பெறுவான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினாறு உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் சொஸ்தமடையும் உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனு உள்ளதாயிருக்கிறது ஆனால் கடவுள் நம்மை சுகமாக்காது விடும் வேலைகளும் உண்டு அவருக்கு முன் உத்தமாய் நடந்தும் சுகம் பெறாத பலரை திருமறை குறிப்பிடுகிறது எடுத்துக்காட்டாக பவுல் தனது உடலில் இருந்த முள்ளுடன் சமாளிக்க வேண்டியது இருந்தது கிருபையை மட்டும் கடவுள் அவனுக்கு வாக்களித்தார் அப்படியே தீமோ தேவின் வயிறு அடிக்கடி பலவீனப்பட்டது அப்படியே எப்பாப்பரா தீத்து என்பவன் வியாதிப்பட்டு தா சாகும் தருவாயில் இருந்தான் அத்தனை அற்புதங்களை செய்த எலிசா தீர்க்க தெரிசி வியாதியில்தான் இறந்தான் என்று ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று பதினான்களை வாசிக்கிறோம் சுகமடையாத தூயோர் சரித்திரத்திலும் ஏராளம் சாகும் வரை விழி இழந்திருந்த பேனி கிராஸ்பி அம்மையார் 18, 23, 15, 15, 15 people Christa has <laughs> been a great day to see the people of Christ That is the one that is Blessed Assurance Blessed Assurance, Jesus is mine Oh what a foretaste of glory divine head of salvation purchase of god born of his spirit washed in his blood எவ்ளோ அருமையான பாடல் அந்த அஷூரன்ஸோடு ಅವರು வாழ்ந்தார்கள் நன்மையான யாவும் இறைவனிடமிருந்து வருகிறது அவர் வியாதிக்கு காரணரல்ல ஆனால் அவர் அந்த व्याதிகளை நம்மை திருத்துவதற்கான பிரம்பாகவோ நாம் விளக்க முடியாத ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ பயன்படுத்தலாம் அவர் சர்வ வல்லவர் ஹீஇஸ் ஆனால் முடிவாக நன்மையாக அல்லது தீமையாக தோன்றும் யாவும் அவரது பிள்ளைகளின் நலனுக்காகவே இருக்கும் எனவே தான் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சொல்லுது அன்றையும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நமது ஆண்டவர் விடுவிக்க வல்லவர் விடுவிக்காமல் போனாலும் அவர் நல்லவர் எனவே தான் சாத்ரா கேஷா காபத்தினைகள் சொன்னார்கள் எங்கள் ஆண்டவர் எங்கள் தேவனை விடுவிக்க வல்லவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உறுதியாக எங்கள் விசுவாசத்திலே நிற்போம் சகோதரி சாரால் நவருஜி பாடிய அருமையான ஒரு பாடலிலே ஒரு கவி தீனிகாலையில் dedum podukirubai manam talarnda nerathilum balavina sarirathilum podumeum kirubai tharumai podumeum kirubai tharumai healing or no healing God is good God is good all the time சுகம் கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ தேவன் நல்லவே எப்பொழுதும் நல்லவே His grace is sufficient in our grief அவர் கிருபை நமது இன்னலில் போதும் My grace is sufficient for you because my power is made perfect In your weakness... எங்கள் மகாபரிய தேவனே எங்களை ஆற்றுகிற தேற்றுகிற ஊக்குவிக்கிற உற்சாகப்படுத்துகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எவ்விதமான பிரச்சனைகள் வழியாக நாங்கள் சென்றாலும் எவ்விதமான வியாதிகளே நாங்கள் அகப்பட்டிருந்தாலும் அன்று விரே நிறைவான புதிதான போதுமான உமது கிருபையே நீர் எப்பொழுது எங்களுக்கு தருவேன் என்று நிரந்தரமான ஒரு வாக்கை நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலம் எங்களை தாங்கும் என்று சொன்னீரே அதை விசுவாசிக்கிறோம் இப்பொழுது அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுடையதாக்கிக் கொள்கிறோம் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எவரும் எவ்விதமான வியாதியிலும் வேதனையிலும் துடிப்பிலும் தவிப்பிலும் இருந்தால் கர்த்தாவே வீலையாத்தின் பிசின் தைலத்தை அவர்கள் மேல் நீர் தடவி வேதனை நீங்க சுகமாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லி என் கிருபை உனக்கு போதும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்திலே வேண்டுகிறேன் நாங்கள் மனுஷர் தானே நாங்கள் மண் மண் நீர் நினைவு கூறுகிறேன் ஆண்டவர திராணிக்கு மேல் நீர் சோதிக்க மாட்டீரு நாங்கள் அறிந்திருக்கிறோம் கிருவைதாரும் கிருவைதாரும் கிருவைதாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை